அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்பது என்ன நமது பூர்வ மத்தியில் ஆறு பட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தியிருக்கின்றது இந்த ஜோதிமணியை சண்முகமென்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் இதன்றி நமது மூலாதாரத்திற்கு மேல் மூன்று இடம் தாண்டி விசுத்தியாகிய இருதயஸ்தானத்தில் இடது புறத்தில் ஆறு தலையுடைய ஒரு நாடி இருக்கின்றது இதை சுப்பிரமணியம் என்று சொல்லுவார்கள் இந்த தேகத்திலுள்ள ஆறறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் ஷண்முகம் என்பார்கள் ஆறு ஆதாரங்களிலுள்ள ஆறு பிரகாசத்தையும் சண்முகம் என்பார்கள் ஆயினும் சர்வ தத்துவங்களினது அந்தத்தில் உண்மணிக்கு அப்பால் சாந்த நிறைவாயுள்ள ஆறு தலையாகிய சுத்த ஆன்ம அறிவான உள்ளமே சுப்பிரமணியம் ஆறு சோதியாயும் ஆறு அறிவாயும் ஆறு உடையதாயும் இருப்பதால் முகம் ஆறு கால் இரண்டு என்பது தோன்றும் அறிவு தோற்றுவிக்கும் அறிவு என்னும் இரண்டு அறிவாகிய விஷய உணர்ச்சியும் நிர்விஷய உணர்ச்சியுமே ஆம் கை பன்னிரண்டு என்பது ஆறாதாரங்களிலுள்ள பிரகாச அப்பிரகாசமாகிய பன்னிரண்டுமாம் தசாயுதம் அபய வரதம் என்பவை யாவெனில் வச்சிரம் என்பது தீட்சண்ய உணர்ச்சி வேல் என்பது சக்தி அருள் அறிவு மணி என்பது ஆன்ம விளக்கமாகிய நாதம் துவஜம் என்பது கீர்த்தி ஷரசிஜம் என்பது தயவு குக்குடம் என்பது மாச்சரியமில்லாத நிறைவு பராகம் என்பது பாசனீக்கம் தண்டம் என்பது வைராகிய அறிவு பாணம் என்பது அன்பு அபயம் என்பது சமாதான உணர்ச்சி வரதம் என்பது நிராபாரமாகிய ஆதரவென்னும் சகிப்பு கடப்ப மாலை என்பது சர்வ தத்துவ கண்டனம் பல விசித்திர வடிவமானதும் மறதி முதலிய குணங்களுக்கு காரணமானதும் மாயைக்கு இருப்பிடமாயுள்ளதும் ஆன மூலப்பிரகிருதியே மயிலென்பது மயிலின் மேல் சுவாமி ஏறிக்கொண்டிருத்தல் முதலியவற்றிற்கு காரணம் என்ன என்றால் பிண்டாண்டமாகிய இந்த தேகத்திலும் அண்டத்திலும் மூலாஞான காரணமாயுள்ள கேவலமாகிய பிரகிருதி மாயையின் அசுத்த கேவலமாகிய அசுத்தாசுத்த மகா அகங்காரமென்னும் இராட்சச அம்சமான சூர தத்துவம் அதன் சேதரமான மூவகை தத்துவத்தோடு அஞ்ஞான திசையில் ஆன்ம அறிவையும் பிண்ட விளக்கமான தேவர்களையும் விஷய விளக்கமான இந்திரியங்களையும் நாடி விளக்கமான எந்திரங்களையும் பிராண விளக்கமாகிய உயிரையும் விழுங்கி தன்னரசு செலுத்தும் அந்த சூர தத்துவத்தை வதைக்கும் மேற்படி தத்துவம் மகாமயையாகிய மாமரமாயும் மாச்சரியமாகிய கோழியாயும் விசித்திரமாயை என்னும் மயிலாயும் மகாமதமாகிய யானை முகமாயும் அதி குரோதமாகிய சிங்கமுகமாயும் விளங்கும் சர்வ தத்துவங்களையும் தன்வசமாக்கி அகங்காரக் கொடிகட்டி அஞ்ஞான நாடகம் செய்த தத்துவ அகங்கரிப்பை அடக்கி பதி பசு பாசம் அனாதிநித்யம் என்னும் சித்தாந்தத்தை விளக்கி காட்டுவதற்காக மாச்சரிய குக்குடத்தை போதமாகிய கையால் அடக்கியும் விசித்திரமாயையாகிய மயிலை கீழ்படுத்தி மேலிருந்து அடக்கியும் ஆபாச தத்துவங்களை சம்மரித்தும் சுத்த விஷய புவனமாகிய தேவலோகத்தை நிலைவரச் செய்தும் இந்திரபதியான ரூபேந்திரனுடைய பெண்ணாகிய தாந்திர தத்துவமென்னும் தெய்வயானையை இடபால் அமைத்தும் இந்திரியங்களாகிய வேடர்களின் கண்ணில் புலப்பட்ட மானசமென்னும் மானினது கர்ப்பத்திலுண்டான வள்ளியாகிய சுத்த மனதை வளத்தில் வைத்தும் நவ தத்துவ காரணமாகிய நவ வைராக தத்துவமாகிய வீரர்களை சமீபத்தில் இருத்தியும் சகல கேவலங்களுக்கும் நினைப்பு மரப்புக்கும் இடையில் விவேக வடிவாயும் பாதம் முதல் நாபி வரையில் உஷ்ண உருவாயும் நாபி முதல் கண்டம் வரையில் ஆதார நாடி உருவாயும் கண்டம் முதல் புருவமத்தி வரையில் மணி உருவாயும் உச்சியில் ஒளி உருவாயும் புத்தியில் சுத்த அறிவாயும் அனுபவத்தில் நித்தியமாயும் எங்கும் நிறைவாயும் கோணத்தில் ஆராயும் எக்காலமும் மதங்களில் ஆராயும் சமயத்தில் ஆராயும் ஜாதியில் ஆறின் கூட்டமாயும் விளங்குகின்ற உண்மை கடவுளே சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஒரு முகம் மூன்று முகம் நான்கு முகம் ஆறு முகம் ஆனதற்கு காரணம் ஒன்றும் இரண்டும் அல்லாத ஒப்பற்ற பரபிரமஸ்வரூபம் நம்பொருட்டு குழுவுக்குரியாய் பாவனைக்கு ஒன்றென்று நிச்சயிக்கும் பரகாரண நிமித்தமாகிய அறிவுருவமே ஒரு முகமென்று ஞானிகள் சுத்த இராஜசம் சுத்த தாமசம் சுத்த சாத்வீகமாகிய மூன்று குணங்களின் கூட்ட விளக்கமாகிய முக்குண விளக்கமே மூன்று முகம் பசுமணம் சுத்த மனம் உள்மனம் சங்களளித மனம் என்னும் நான்கு தத்துவங்களின் கூட்ட விளக்கமே நான்கு முகம் சத்த அறிவின் மூலம் ஒலி அறிவின் மூலம் சுவை அறிவின் மூலம் பரிச அறிவின் மூலம் வாசனை அறிவின் மூலம் ஆத்ம அறிவின் மூலம் என்னும் ஆறு தத்துவங்களின் கூட்டறிவின் மூலகாரண பிரகாச விளக்கமே ஆறுமுகம் மயிலின் காலின் கீழும் வாயிலும் பாம்பு இருப்பதென்ன விசித்திர மாயையின் காரி உருவமான அகங்காரம் தோன்றி வெளிப்படுங்கால் மூலாங்காரத்திலும் அதிகரிப்பிலும் பிராணவாயுவென்னும் பாம்பானது கீழும் மேலும் உண்டாயினும் அகங்காரத்தின் முகப்பாகிய மயில் வாய் மூலமாய் பிராணவாயுவினது வேகத்தை விழுங்கிக் கொண்டிருப்பது இயற்கைதான் படைவீடு என்பது என்ன அடங்கியிருக்குமிடம் அடங்கியிருக்கும் ஸ்தானங்களே இயற்கை விளக்கம் தங்கும் இடங்களாகும் இவற்றிற்கு ஊர் ஆறு ஆவானேன் ஏரகம் என்பது அழகு பொருந்திய உள்ளமென்னும் இடம் திருவாவினங்குடி என்பது திரு ஆ இன்ன குடி திரு இலக்குமையாகிய சந்தோஷமும் ஆ பசுவாகிய விளக்கமென்னும் சீவனும் இனன் சூரியனாகிய புத்தியும் ஒன்று விளங்கும் ஆன்ம அறிவின் சுத்தகாரிய இடம் பழமுதிர்ச்சோலை என்பது இந்திரிய கரண ஜீவ முதலிய அனுபவ பழங்களாகிய பிரயோசன இன்பங்கள் நீங்கி குறைவற்ற அறிவாய் விளங்கும் இடம் திருச்சீரலை வாய் திருச்செந்தில் சயந்திபுரம் என்பன சுத்த மனத்தின் முகத்தில் விஷய கடலின் அவாவாகிய அலையடித்து இடமாகிய கரை செந்துக்களினது இருதயஸ்தானமாகிய மனம் அஞ்சானசூரனை நிர்வகித்து சந்தோஷகரத்தை பெற்ற பதிமணத்தின் விளக்கம் திருப்பரங்குன்றம் என்பது அசைவில்லாத ஒன்றான விளக்கத்தை உடைய விவேக உல்லாச இன்ப நிறைவு குன்றுதோராடல் என்பது மலைதோராடல் மலை என்பது அலைவில்லாத உணர்ச்சிக்கு முதற் காரணமாயுள்ள துரிய நன்னிலை இத்துரியம் பரதுரியம் சுத்ததுரியம் குருதுரியம் சிவதுரியம் சத்திதுரியம் முதலிய துரிய மலைகள் அனுபவக் காட்சியில் உண்டு மேற்குறித்த அனுபவக் காட்சிகளுக்கு தேகத்தில் இடம் எவை கோசத்தின் அடி தொப்புளின் கீழ் தொப்புள் வயிற்றில் தொப்புளுக்கு மேல் மார்புக்கு கீழ் மார்பு நெஞ்சு ஆக ஆறு பிரமாவை சிரையில் வைத்ததென்பது யாது சுத்தமன சங்கல்ப சிருஷ்டி உடைய பிரமாவாகிய மனத்தை கிரியையில் பிரவேசிக்க ஒட்டாமல் சுத்த விளக்க விவேக நிறைவாயுள்ள சுப்பிரமணிய தத்துவத்தால் சர்வ பிண்ட விஷயங்களாகிய தோன்றல் வளர்தல் குற்றம் நீங்கள் ஒன்றினிடத்தில் மலைவடைதல் தெளிதல் முதலிய பஞ்ச கிருத்தியங்களை விவேக முன்னிலையில் நடத்துங்கால் சளிப்பர பந்தித்து இருப்பதே சிறையிட்டது